ரிபுகித்தை இருபத்தி மூன்றாவது அத்தியாயம் அத்வைத்த உண்மை உரைக்கும் அத்தியாயம் ஒன்றே ஒரு காலத்தும் இல்லையெனும் ஏகபர நிர்ணயத்தை உத்தமனே கண்டபர பிரம ஜானம் உரமாகும் பொருட்டனின் கின்னம் சொல்வேன் அத்வைத நிர்ணயமே மறை புராணம் அனைத்திலுமே அத்தியந்த சாரமாகும் பேதமில்லை பேதமில்லை பேதம் இல்லை பேதிக்கும் பொருளும் ஒரு காலும் இல்லை பூத்தமில்லை பௌத்திகமாம் பொருளும் இல்லை புவனமில்லை புவனமொரும் பொருளும் இல்லை ஏதமில்லை குணமும் இல்லை எவையும் இல்லை இது என விங்கிலங்கியிடம் பொருளே இல்லை ஆதிமுடி ஒன்றுமில்லாத கண்டமான அறிவுருவாம் பரபிரம்மம் ஒன்றே உண்மை பெரிதும் இல்லை சிறிதுமில்லை நடுவும் இல்லை பின்னுமில்லை முன்னுமில்லை நடுவும் இல்லை அரிதும் இல்லை நடுவும் இல்லை அயலும் இல்லை நடுவும் இல்லை உரிமையில்லை இருமையில்லை நடுவும் இல்லை உள்ளுமில்லை வழியுமில்லை ஒன்றும் இல்லை சர்வ பரிபூரணமாய் சாந்தமதாயுளது பர பிரம்மம் ஒன்றே சகலமில்லை கிஞ்சிலை உபயம் இல்லை சத்துமில்லை அசத்துமில்லை உபயம் இல்லை சுகமுமில்லை துயருமில்லை உபயம் இல்லை சுத்தமில்லை அசுத்தமில்லை உபயம் இல்லை இகழ்வுமில்லை உயர்வுமில்லை உபயம் இல்லை இகமுமில்லை பரமுமில்லை எவையும் இல்லை அகில பரிபூரணமாய கண்ட சித்தாய் அசஞ்சலமாயுளது பர பிரம்மம் ஒன்றே வினவியிடும் சிஷ்ய நிலை இல்லை விளங்கியிடும் வித்ய இல்லை அவித்ய இல்லை துணிமருவும் பந்தமில்லை மோக்ஷம் இல்லை துவைத்தமில்லை தானும் இல்லை நனிமகிழும் சுபமில்லை அசுபம் இல்லை நானும் இல்லை நீயும் இல்லை யாரும் இல்லை அந்நமிலாரி குருவா கண்டமாக அசஞ்சலமாயுள்ளது பர பிரம்மம் ஒன்றே மடமையில்லை மனதுமில்லை மதியும் இல்லை மயங்கும் அகங்காரம் இல்லை சித்தம் இல்லை விஷயமுணர் பொரியும் இல்லை வினையுமில்லை வினையொற்ற ஜீவன் இல்லை உடலுமில்லை உடலினபிமானி இல்லை உயிருமில்லை ஒரு காலம் ஒன்றும் இல்லை தெரிய உருவாயுளது பர பிரமம் ஒன்றே போகமில்லை போகமுறும் பொக்தாவில்லை போக்கியமாம் பொருளுமில்லை திருப்தி இல்லை மோகமுறும் மூடநிலை விவேகி இல்லை முக்தநிலை பெத்த நிலை பாகமுறும் பக்தநிலை பக்தி இல்லை பாசமில்லை பசுவும் இல்லை பதியும் இல்லை ஏகபரிபூரணமாயிகழாச்சித்தாய் எப்போதும் உளது பெற பிரம்மம் ஒன்றே ஆசையிலை யாசிக்கும் பலனும் இல்லை ஆசையுடன் செய்கின்ற செயலும் இல்லை பூஜையிலை பூஜிக்கும் தெய்வம் இல்லை பூஜையினால் பொருந்தியிடும் பலனும் இல்லை பேசலிலை பேசியிடும் பொருளும் இல்லை பேசுவதால் பெறுகின்ற பலனும் இல்லை சுவாச பூரணமாய் சலியாச்சித்தாய் சந்ததமம் உளது பர ஒன்றே மனதிலுள காம முதல் விருத்தி இல்லை மயக்கமுறும் சங்கல்ப விகல்பமில்லை ஜனன முதல் ஷட்பாவில்லை ஜாகிரமே முதலிய மூன்றாவஸ்தையில்லை நனவு முதல் கப்பாலாம் துரியம் இல்லை நானா வாய் நாடியிடம் நினைவே இல்லை தினையளவும் திருஷ்யமேவின்றி என்றும் தெரிவுருவாயுளது பர பிரம்மம் ஒன்றே சாதனமும் சாத்தியமும் எவையும் இல்லை சத்சங்கம் அசற்சங்கம் எவையும் இல்லை வேதனமும் வேத்தியமும் எவையும் இல்லை விசாரணை மற்றபியாசம் எவையும் இல்லை ஓதுபவன் உணர்பவனிங்காரும் இல்லை உருகதியும் உறுதலும் மற்றவையும் இல்லை போதகன வடிவாகி பூர்ணமாகி புரையறவே உளது பர பிரம்மம் ஒன்றே ஸ்நானமில்லை தீர்த்தமில்லை ஸ்தலமும் இல்லை தர்மம் தெய்வம் இல்லை சேவை இல்லை ஹானி இல்லை விருத்தி இல்லை அடைவோன் இல்லை அறமுமில்லை அகமுமில்லை அனைத்துமில்லை ஞானமில்லை பக்தி இல்லை கர்மம் இல்லை ஞாத்துஞானாதிகளோரணுவும் இல்லை ஹீனமில்லா சண்மயமாயிலங்கும் சித்தாய் இன்புருவாயுளது பர பிரம்மம் படி முதலாய் தோற்றியிடும் உலகும் இல்லை பாதாளம் முதலியதாம் உலகும் இல்லை கடபடமே படமே முதலியதாம் பொருளும் இல்லை காரிய காரணமாக ஒன்றும் இல்லை அடர்பலவாம் பிரம்மாண்ட திருளும் இல்லை அவையவையின் அபிமானி தானும் இல்லை ஜடமலதாய் சின்மயமாய் ஜகஜீவா தீ சிறிது மிளாதுளது ஒன்றே குறைவதுவும் நிறைவதுவும் எவையும் இல்லை குறிப்பதும் குலாபுவதும் எவையும் இல்லை செறிவதுவும் பிரிவதுவும் எவையும் இல்லை சேர்க்கின்ற ஜெயா பஜயம் இல்லை அறிவதுவும் நினைவதுவும் அனைத்தும் இல்லை அத்தியாத்ம முதலிய மூன்றும் இல்லை நிர்மலமானிற்குணமானிகழும் சித்தாய் நிரந்தரமாயுளது பரபரம் ஒன்றே சத்வமே முதலிய முக் இல்லை சைவம் முதல் பலவித மாதமும் இல்லை விஸ்தரமா வேதாந்த மதமும் இல்லை விதம் விதமாம் ஆகம நூலவையும் இல்லை அத்வைத்தம் அறிவுக்கும் வாக்கும் இல்லை ஐக்கியமே அறிவுக்கும் வாக்கும் இல்லை சுத்த பரிபூரணமாய் சொலவு கிட்ட சுவாவமதாயுள்ளது பரபிரம்மம் ஒன்றே ஆணுமில்லை பெண்ணும் இல்லை அலியும் இல்லை அச்சரமில்லை சரமுமில்லை அனைத்துமில்லை சேனுமில்லை மருந்துமில்லை சிக்கியும் இல்லை செலவுமில்லை ஸ்தலமும் இல்லை புலனும் இல்லை காணலில்லை கேட்டல் இல்லை தோற்றல் இல்லை கல்பிதமாய் காண்கின்ற தேவையும் இல்லை வாணி முதற்க கோச்சரமாம் வஸ்தூவாகி வரம்பிலதாயுளது பர பிரம்மம் ஒன்றே இஷ்டரில் சிஷ்டர் இலை துஷ்டர் இல்லை இயற்றியிடும் லௌகிக்க வைத்திகமும் கட்டையில்லை நெடியதில்லை தடித்ததில்லை கருமையில்லை வெண்மை இல்லை செம்மை இல்லை நஷ்டமில்லை இலாபமில்லை நடுவும் இல்லை நாமமில்லை ரூபமில்லை நானாவில்லை திருஷ்டமதாம் திருஷ்ய மோரணவும் இன்றி திகழ்றவாயுளது பரபிரம்மம் ஒன்றே வர்ணமுடன் ஆசிரம வகுப்பும் இல்லை வரமான சாந்தி இல்லை தாந்தி இல்லை துண்ணியிடும் தர்மமில்லை அதர்மில்லை தோஷமில்லை குணமும் இல்லை குணியும் இல்லை மன்னியிடும் பாவமில்லை அபாவம் இல்லை மாய இல்லை மாயை செய்யும் செயலும் இல்லை பின்னமில்லா பூரணமாய் பிறங்கும் சித்தாய் பிரிவரவே உளது பர பிரம்மம் ஒன்றே புகழ்வுமில்லை இகழ்வுமில்லை புகழ்வோன் இல்லை பூஷணமும் தூஷணமும் எவையும் இல்லை விகலமில்லா விதியும் இல்லை நிஷேதமில்லை விதிக்கின்ற வெகுவிதமான நூலும் இல்லை அகமுமில்லை பிறருமில்லை அயலே இல்லை அமலமில்லை மலமுமில்லை அனைத்துமில்லை சகல பரிபூரணமா சலியாச்சித்தாய் சந்ததமும் உளது பர பிரம்மம் ஒன்றே ஜன்யமாம்ஸ்தூல முதல் தேகம் இல்லை சைஜவமும் எவ்வனமும் ஜறையும் இல்லை இன்னல் மிகு மரணமில்லை ஜனனம் இல்லை இங்குற்ற பந்துவில்லை அபந்துவில்லை பன்னியிடும் சத்ருமித்ரரும் இல்லை பரலோக முதலிய ஓர் பகுப்புமில்லை கண்டமாகி அசஞ்சலமாயுள்ளது பர பிரம்மம் ஒன்றே திக்குமில்லை விதிக்கும் இல்லை விருதிக்கு பாலகர்கள் தாமும் இல்லை ஹரியும் இல்லை அயனும் இல்லை அனந்த வித நரருமில்லை திரியக்கு தானும் இல்லை நகவனவே முதலிய தாவரமும் இல்லை பரமச்சிதா காசமதாய் பரசத்தாகி பங்கமிலாதுளது பர பிரம்மம் ஒன்றே விஸ்வம் முதல் வியாஷ்டிய பீமானி இல்லை பிராட்டு முதல் சமஷ்டிய பீமானி இல்லை அசுபமிலா துரியமுடு துரியன் இல்லை அன்னமய முதலிய ஐங்கோஷம் இல்லை மிசிரமுறும் அத்தியாசம் எவையும் இல்லை மெய்போன்ற ஜெகஜீவ பரமே இல்லை நஸ்வரமோரணும் இல்லாத கண்டமாகி நாசமில்லாதுளது பர பிரம்மம் ஒன்றே கற்பிதமாயொரு பொருளும் இல்லவே இல்லை காலமில்லை தேசமில்லை வஸ்தூபில்லை சிற்பிரம்மம் தான் என்னும் தியானம் இல்லை சின்மயமே பாவிக்கும் சித்தம் இல்லை சர்பிரம்மம் தானெனும் ஓர் பேதம் இல்லை சன்மாத்திரம் தானெனும் ஓர் பேதம் இல்லை அல்பமுமே பேத்தமில்லாத கண்டமாகி அசஞ்சலமாயுளது பரபிரம்மம் ஒன்றே மானமில்லை மானமிகும் பொருளும் இல்லை மகத்துவில்லை அணுவும் இல்லை மத்தி இல்லை ஞானமில்லை ஞேயமில்லை ஞாத்தாவில்லை ஞாபிக்கும் திரிபுடியேதொன்றும் இல்லைமதென்றும் இல்லை பிரம்மாத்ரு சைத்தன்யம் தானும் இல்லை பிரம்மேய சைத்தன்யம் தானும் இல்லை பிரமாண சைத்தன்யம் தானும் இல்லை பிரங்குபல சைத்தன்யம் தானும் இல்லை நிர்மாணம் செயலுற்றதெவையும் இல்லை நிர்மாணம் செய்கின்றோ தானும் இல்லை பரிணாமம் விவர்த்தமுதல் எவையும் இன்றி பங்கமில்லாதுளது பர பிரம்மம் ஒன்றே மனதுடைய வாசனைகள் எவையும் இல்லை மனதுடைய விற்பிகளும் எவையும் இல்லை நனவு முதற் சம்சார இல்லை நாடியிடும் சம்சாரி தானும் இல்லை துணிமருபும் துவைத்த முருகாலும் இல்லை துக்க சுக்கம் முதலிய ஓரணுவும் இல்லை அந்நியமில்லாத கண்ட பரிபூர்ணமாகி அசச்சலமாயுள்ளது பர பிரம்மம் ஒன்றே துண்ணு முடல் நான் என்றும் ஜகம்மை என்றும் தோற்றி இடும் துவைத்தமுணர் விற்த்தி இல்லை மன்னு கரி நான் என்றும் மற்றதெல்லாம் அறிய மகண்டாகார விறி இல்லை பின்னமுறும் விற்திகளேதொன்றும் இன்றி வேதமில்லாதுளது பரபிரம்மம் ஒன்றே சகல மனோவருத்திகளும் உதிப்பதில்லை சகல மனோவருத்திகளும் நசிப்பதில்லை சகல மனோவருத்திகளின் தோற்றம் இல்லை சகல மனோவருத்திகளின் அடக்கமில்லை சகல மனோவருத்திகளின் பாவமில்லை சகல மனோவருத்திகளின் அபாவம் இல்லை சகல மனோவருத்திகளும் இன்றி என்றும் சாந்தமதாயுள்ளது பர பிரம்மம் ஒன்றே சர்வ மனோவருத்திகளின் சாட்சித்தன்மை சற்றுமில்லை சர்வமெனும் நினைவும் இல்லை பிரம்ம மகம் மகம் பிரம்மம் எனவே செய்யும் பிரம்மாத்ம பாவனையும் சிறிதும் இல்லை சர்வமன சர்வாத்மஸ்வரூபமென பிரிவே இல்லை ஒரு பிரிவும் ஒன்றாம் அல்ல கண்டமாகி ஓர் உணர்வாய் உளது பர பிரம்மம் ஒன்றே இருளுமில்லை ஒளியுமில்லை இல்லை இரு சமாதிகளும் இலவே இல்லை வருபிரம்ம வித்துமில்லை வரனும் இல்லை வரியானும் வரிஷ்டனும் இல்லை ஒரு பொருளும் ஒரு காலும் இலவே இல்லை உள்ளவெலா உணர் உருவாம் பிரம்மென்றும் பிரம்ம மதேனான் என்றும் மகண்ட ஜானம் பெற்றவனே பவபாசமுக்தனவன் ஓதியை கண்டபர பிரம்ம ஜானம் உராதவனே மகத்தான பாவியானோன் பேத்தமில்லா கண்ட பர பிரமானம் பெறாதவனே மகத்தான ரோகி யானோன் சாதக மாம கண்ட பர பிரம்ம ஜானம் சார்ந்தவனே சம்சார முக்தனானோன் ஆதலினால் முற்றுவெல்லாம் எவ்விதத்தும் அகண்ட பரஞ்சானத்தை அடைய வேண்டும் அகிலமுமே அகண்ட பர பிரம் அப்ரம்மம் நான் என்றும் துணிவு கொண்டே அகமுறவேதிடமான அனுபவத்தை அடைந்தவனண்ட பர வடிவேயாகி இகழ் மனதின் சங்கல்ப விகல்பமெல்லாம் இழந்துடனே பவபாசமுக்தன் பகற்பொருளில் அணுவேனும் ஐயம் இல்லை பரமசிவன் தன் நானை பரமார்த்தந்தான் எல்லாமாம் பிரம்மமது நானே என்னும் ஏகபரஜானத்தை இசையாமூடன் கல்லாத கல்வி எல்லாம் கற்ற போதும் கரையில்லா பவ கடலை கடவான் என்றும் சொல்லாலும் சொல ஒண்ணா மகிமை கூர்ந்த சுத்த பரஞ்சானத்தை பெற்றவன்தான் பொல்லாத பவக்கடலை எளிதாய் தாண்டி பூரணமாம் பரபிரம்ம தீரம் சார்வன் உரமான கண்டபர நிச்சயத்தை உற்றவனே உலகத்தில் ஞானியானோன் பிரியாத கண்டபர நிச்சயத்தை பெற்றவனே அருளிய வாணிதாக நினக்கரைந்தே நித்தை பரமான அன்புடனே ஒரு காலே நான் பங்கமற கெட்டுணர்வோன் பரமே யாவன் உருமையில்லை இருமையில்லை பலவும் இல்லை உருவமில்லை அருவமில்லை ஒன்றும் இல்லை மருளும் இல்லை தெருளுமில்லை மனதே இல்லை பகத்துமில்லை அணுவும் இல்லை மற்றொன்றில்லை கருதுஜக ஜீவரில்லை ஈசன் இல்லை காரியமும் காரணமும் எவையும் இல்லை இருண்மருவா பரமசிவ ஜோதி ஒன்றே எப்போதும் ஏகமதாயிருக்கும் வஸ்தோ மாயை முதற்கற்பிதமாம் பொருளேயின்றி மகத்துக்கும் மகத்தாகி அசங்கமாகி மேயமுடுமா துருமானங்கள் இன்றே மிக பெரிதாம் பூமாத்ம ஸ்வரூபமாகி மேயமதாய் நிறுதிசையானந்தமாகி ாலும் இவைருளும் ஆசிரிய வசனத்தாலும் தர்க்கமெனும் திருடமான மனநத்தாலும் தடையறவே செய்கின்ற தியானத்தாலும் அர்க்கன் முதல் ஜோதிக்கும் ஜோதியான அரிகுருவாம் பரமசிவம் அறிந்தவன் தான் திரிக் குருவாம கண்டபர சிவமேயாகி திருஷ்யம் தீர்வன் சித்துருவாம் அறிந்தவன் தான் ஜனனமுடு ஜரை மரண மாதிவ்யாதே இத்தனையும் இல்லாமல் இழந்த போதும் இத்வைத்த தோற்றமிர ஏனும் என்றே அத்வைத்த பூரிணமாம் அமைவதுவாம கண்டபரமுக்தி சார்பன் சத்தியமே இதுவென்று நிதாகனுக்கு சத்குருவாம் சாற்றினால் அனைத்துமே பொய்யலால இல்லையதென்னவே நேதி செய்த பின்னித்திய நிஷ்கள நிறுவிகல்பமான பரம்பொருள் મીધિય યોળદે જ્જ�ુર માગવે મે પ�ુરુલ્ળા હેંગ વીલં પુદલ તીધિલા નિંદા નિંદા નિંદા નિંદા ન� நம் தேவதேவன் அகண்டஸ்வரூபமே இருபத்தி மூன்றாவது அத்தியாயம் முற்றிற்று அருணாச்சலம்